நூற்றி எண்பத்தி எட்டு அபு முசல் அதி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபி அலஹி வசல்லத்தை கொண்டு வர சொல்லி அதில் தங்கள் இரு கைகளையும் தங்கள் முகத்தையும் கழுவினார்கள் துப்பினார்கள் பின்னர் என்னிடமும் பிலால் ரதிய அவர்களிடமும் இதிலிருந்து நீங்கள் இருவரும் குடியுங்கள் உங்கள் முகத்திலும் கழுத்திலும் ஊற்றிக்கொள்ளுங்கள் என நபி சொல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்